நம்மை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கும் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆதாமுக்கு பழுகி பெருகி பூமியை நிரப்பி அவை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஆசிர்வாதத்தை தேவன் கொடுத்திருந்தார் ஆனால் நோவாவின் காலத்தில் அவை எல்லாம் அழிக்கப்பட்டது ஆனால் இன்று நாம் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் என்றால் அது அல்பாவும் உமேகாவுமாய் இருக்கிற கத்தர் நோவாவுக்கு கொடுத்த வாக்குத்த ஆசீர்வாதமே ஆகும் ஏன் ஆதாமின் ஆசிர்வாதம் நிலைத்திருக்கவில்லை இப்பேற்பட்ட நிலமை நமக்கும் நம் சந்ததிக்கும் வராமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும் வழியை திருஷ்டாங்கங்களோடு உங்களுக்கு காண்பிக்க வருகிறார் புதிய இஸ்லேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் இசேக்கியா ராஜாவைப் போல என் காலத்திலாவது சமாதானம் இருக்குமே என்று உங்கள் வாழ்க்கையை மாத்திரம் பாராதபடி ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யும் தேவனால் உங்கள் சந்ததிகளும் தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும் பலியை இச்செய்தியின் மூலமாய் அறிந்து கொண்டு கத்தரால் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்களாக ஆமேன் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாவதாக நம்ம மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாகி தேவனுடைய திருப்பாகத்தில் கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் அவருடைய இன்ப சுத்தத்தை கேட்கும் முடியாக எல்லோருக்கும் தேவனுடைய நல்ல கிருமைக்காக நம்ம ஆண்டவருடைய சுத்தோத்தரிப்புமாக செல்ல இல்லையா நமது ஆண்டவராகிய தேவனுடைய அநாதி தீர்மானம் ஆதி மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே நமது ஆண்டவருடைய சுத்தம் தேவனுடைய முளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார் எல்லாவற்றிலும் ஆனால் இது அறிந்த சத்துரு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மனிதன் பெற்றுக் கொள்ள விடாதபடி அதை தடை செய்வதற்கு அவருடைய அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவருடைய சித்தத்துக்கு மாறாக அவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடுப்பதற்கு ஆதிமுக கொண்டே சத்ரு கிரேசி நாம் காணுகிறோம் மத்தில் பார்க்கும்போது எனக்கு இந்த வசனம் புதிதாக தெரிந்தது அண்டவராகி தேவன் ஆதி மனிதனை அவர் உருவாக்கி அவரை உருவாக்கும் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை கருத்தர் உருவாக்கினார் என்று நாம் காணுகின்ற அவருடைய கருத்தினாலேயே மனிதனை உருவாக்கினார் என்று நாம் காணுகின்றோம் அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படி வாக்கு எழுதினார் ஆசீர்வாத்தை வாக்கு தேவன் சொன்ன பிரதான கட்டளை என்ன என்றார் அவர் சொல்லுகிறபடி செய்தால்தான் விடுவான் என்று எண்ணி ஆதியிலேயே இந்த சூழலை சத்துரு உருவாக்கினதை காணுகிறோம் மனிதர்களை காலகாலங்களில் சரியாக வளர் அவர்கள் அதற்கு மாறானவர்கள் என்று முதலாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்தை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் பூமியிலுமே நடமாடுகிற சகல ஜீவசந்துகளையும் ஆண்டு சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வாத எல்லாவற்றிற்கு மேலாக அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் பலகி பெருகி பூமியை நிரப்பி விஸ்தாரமாக பூமியெல்லாம் ஆண்டுகள் பூமியில் உருவாகிற அத்தனை ஜீவராசிகளையும் ஆண்டுகொள்ளும் அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆதாமுக்கு தேவன் கட்டளையிட்டார் இதை சத்ர அறிந்திருந்தார் அறிந்திருந்து அவன் அதாவது அவர்களை எப்படியும் அவர் சொன்னபடி செய்ய விட்டுவிடக் கூடாது என்று அவன் தீர்மானித்தான் அவர்களை ஆசீர் விட்டு அவருக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை பாருங்க அந்த தேவன் மனிதனை உருவாக்கி அப்படி விட்டு விடாதபடி அவருக்கு ஒரு செழுமையான ஒரு அருமையான தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் மனிதனுக்கு வேண்டிய சகலமான வசதியான இருக்கின்றார் ஏராளமான வாக்கு தரப்பட்டிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் என்றால் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான முழு விருப்பம் என்பது நடந்து அவர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது ஆதி ஆகவும் இரண்டாம் அதிகாரம் அழைத்துக் கொண்டு அதை பண்படுத்த வைத்தார் நோக்கி நீ தோற்றத்தில் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்கட்சி என்று கட்டளை உண்டாவதாக அடுத்த வார்த்தை என்று நாம் காண என்ன செய்ய வேண்டும் என்னுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும் இல்லையா என்னுடைய கட்டளை நீ கை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது ஆசீர்வாதம் அடுத்தபடியாக சாகவே அடுத்த வார்த்த பயங்க பே பிள்ள ஆதி மனதனுக்கு முதல் கொடுத்த வார்த்தை என்று தோட்டத்தில் கொண்டு விட்டுவிட்டு எல்லாவற்றையும் நீ அனுபவித்துக்கொள் எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொள் எல்லாவற்றையும் ஆண்டுகள் ஆவது பலகி பெருகி பூமி நிரப்பு என்று சொல்லிருந்தார் அவர் இழந்துவிட்டார் என்று நாம் காணுகின்ற ஆதி மனிதன் இழந்துவிட்டார் இழந்துவிட்டபடி நாலு அந்த ஆளுக்கு எங்க போய்விட்டது சாத்தானத்தில் போய்விட்டது கிறிஸ்து காலம் வரைக்கும் இந்த ஆளுகை சாத்தானுடைய கருத்தில் போய்விட்டது என்று நாம் காணுகின்றோம் அவனுடைய ஆளுகைக்குட்பட்டு விட்டது அவனுடைய கீழ்படிந்தபடினால அவனுடைய ஆளுகைக்குட்பட்டு விட்டார்கள் அதாவது எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியவில்லை பத்து கட்டரம்பு ஒரு இடத்துல கூடிவிட்டால் ஓட வேண்டிய அளவுக்கு ஆகிவிட்டது மனிதனுக்கு கொடுத்த அதிகாரம் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவி எல்லாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் உனக்கண்டு பயம் படும் என்று சொல்லியிருந்தார் இதற்கு மனிதர் உலகத்தில் வளர்கிற ஜூழல் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்றேதான் ரகசியத்தை நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசிக்கலாம் மறுபடியும் மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தில் சகல ராஜ்ய அவைகளின் மகிமையு காண்பித்து நீர் சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவர்கள் எல்லாம் தருவேன் என்று சொன்னார் என்று சொன்னார் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயக என்று எழுதியிருக்கிறதே அதிகாரம் பெற்ற தேவன் அவர் அதிகாரம் பெற்றவர் வானத்தின் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டர் சொன்னார் ஆதி மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார் இந்த அதிகாரத்தில் உனக்கு தந்திருக்கிறேன் அனுபவி என்று தேவன் கட்டளை இழந்து விட்டார் இப்பொழுது அதிகாரம் தேவன் வந்திருக்கிறார் சத்தானை கீழ்படுத்தி மண்மக்களுக்கு மீண்டும் ஆசிர்வாத்தை கொடுப்பதற்காக தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் காணுகின்றோம் அனைபடினால அதாவது நீரனை பணிந்து கொள்ளும் இவரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை உனக்கு தருவேன் என்றால் அவன்னை ஆதான் என்று மீறினுடைய கட்டளை அன்று இந்த அதிகாரம் அவனுடைய கைக்கு போய்விட்டது வாசிக்கும் போது அதாவது இவைகள் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லனுக்கு மயமே அருமையான கத்துடைய பிள்ளைகளை என்ன பார்க்கின்றோ அதாவது தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கும் அழைத்திருக்கின்றார் சாகவதற்கு அல்ல நம்மைத்திருப்பது உலகத்தில் இல்லாத பாடுகள் படுவதற்கு மட்டுமல்ல நான் சந்தோஷமா மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாக கைகூர்தரோடு வாழ வேண்டும் என்று அந்தவர் உங்களை என்ன மிாவதாக இப்படந்து அழைத்தார் நோவை அழைத்து பெற்று பெருகி பூமியை நிரப்ப பூமியை ஆண்டுகொள்ள நோவை தேவன் அழைத்தார் என்று நாம் காணுகின்றோம் இந்த நோவனிடத்துல இருந்த குணாதிசயத்தை நோவை ஆசீர் வைத்தார் வாசிக்கலாம் ஆதியாக ஒன்பதாம் அதிகாரம் முதலாவது வாசிக்கலாம் பின்பு தேவன் நோமாவையும் அவன் குமாரையும் ஆசிர்வதித்து நீங்கள் பழகி பெரிகி பூமியை நிரப்புங்கள் இப்போ ஆதாவுக்கு கொடுத்த கட்டளை இங்கே வருகின்றது என்று நாம் காணுகின்றோம் அதிகாரத்தை கொடுத்த இழந்து விட்டார் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் சந்ததி பூமி எங்கும் பெற்று பெருகி பலக வேண்டும் அதற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று நோவை பார்த்து கற்று சொன்னார் இந்த நோவத்தில் இருந்த தகுதி என்ன இந்த நோவனத்தில் இருந்த தேவன தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்ன என்று நாம் இங்கே பார்க்கிறோம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை இருந்தவர்களுக்கு கருத்தருக்கு முன்பாக எப்படி இருந்தார் அந்த நாளில் இருந்த மக்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனுமாக இருந்தார் வேலுயா வேலுயா எப்படி இருந்தார் நேவா நீதிமானா இருந்தார் பயப்படுகிற மனிதனாயிருந்தார் நோவா தேவரோடு சஞ்சரிக்கிறவராயிருந்தார் சோதரம் தேவனுக்கு மகிமண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கருத்து உங்களை என்னை ஆசீர்வதிக்கும் அழைத்திருக்கின்றார் என்று தேவனுடைய திருவசனம் சொல்கின்றது ஆதி மனிதரை ஆசீர்வதித்தார் பெற்று பெரிய பூமியை நிரப்புகள் எல்லா ஆண்டுகள் பூமியில உள்ள எல்லா ஜீவராசிகளும் மேலுள்ள அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன் ஆனால் ஏதேன் தோட்டத்தில் விளக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்கு அணிய நீ புசிக்க கூடாது அது உனக்குரியது ஏன் என்று கேட்கக்கூடாது இதை அறிந்த சத்துருவை என்ன செய்தான் ஏவாழ்த்துல ரகசியமாகி பேசினான் எப்படி இவர்கள் இந்த ஆசிர்வாதத்தை பெற்ற கூடாது இந்த பரிசுத்த சந்ததி உலகமெங்கும் பரவிடக் கூடாது என்னால் தாய் போல பிள்ளை தாப்பன போல பிள்ளை என்று சொல்லுகிற அல்லவா அதே மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனா இருந்தபடியால் அவருக்கு பிறப்பிக்கப்பட்ட பிள்ளை எல்லாம் எப்படி இருப்பாங்க பரிசுத்தமா இருப்பாங்க அது அப்படிப்பட்ட ஒரு சந்ததி பூமி அங்கும் பரப்ப வேண்டும் என்று ஆண்டோட விருப்பமாக இருந்தது அது அப்படியே அவரை ஆசிர்வதித்தார் தேவ கட்டளை மீறிவிட்டார்கள் சுவாசிக்கவில்லை என்று நமக்கு நன்றாக தெரிகின்றது வார்த்தைத்தார்கள் எல்லாத்தின் கனியை கூடாது என்று ஆண்டவர் சொல்லிருக்கிறாரோ என்று கேட்டார் சொல்லியிருக்கிறாரோ அப்போ சொல்லாம இந்த விருட்சத்தின் கனி புசிக்கூடாது தெரியுமா அதை சாப்பிட்டீங்க அவரை போல நீங்க மாறி கட்டளை நம்மளுக்கு விதைத்திருக்கிறார் பாருங்கள் கட்டுரை வாரத்தை விசுவாசிக்கிறது விட்டுவிட்டு சாத்தாருடைய வாரத்தை விசுவாசித்தார் அருமையான கட்டுடைய பிள்ளைகளே இதுக்கு எத்தனை பேர் சத்தியத்தை கை கொண்டு வாழ்ந்த மக்கள் தேவனுக்காக தேவனை போல் வாழ்ந்த எத்தனை பேர் சுறு உபதேசங்களுக்கு தவறான ஆலோசனைகளுக்கு மனதை செலுத்தி எத்தனை பேர் தேவ மகிமை அழந்துவிட்டார்கள் இந்த ஆதாம ஏவாள் இந்த ஏவாள் ஏவாள் தேவனுடைய கட்டளை மீறுவதற்கு அவளுக்கு மனம் வந்துவிட்டது ஒருவேள் அப்படி இருக்குமோ அவரை போல நாம் மாறிவிடக் கூடாது என்று பொறாமை கொண்டு அப்படி செய்து என்று எண்ணம் கொண்டு அன்றதான மரத்தை ஏட்டி பார்த்தாள் அது பார்க்கவில்லை உள்ளே புகுந்தவுடனே அவிசுவாசம் சந்தேகம் ஏற்பட்டது கடவுள் மேலேயே சந்தேகப்படுற வந்துவிட்டது பார்த்தால் பார்த்தவுடன் என்னாயிற்று இச்சை இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டாள் அருமையானவர்களே நமக்கு சில விதிமுறைகள் உண்டு வாலிபர்களுக்கு சில கட்டளைகள் உண்டு வயதுவர்களுக்கு கட்டளை உண்டு பெற்றோர்களுக்கு கட்டளை உண்டு பிள்ளைகளுக்கு கற்றலை உண்டு இந்த கட்டளையின்படி நாம் நடந்துதான் ஆசீர்வதிக்கப்படணும் என்று தேவன் விரும்புகிறார் மாறாக விரும்பினால் அதற்கு மாறானவர்களை விரும்பினால் யோசித்தால் தேவ பதிலாக வேறு வழிகளை அவர்களுக்கு கொண்டு போய் விட்டுகிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான பிள்ளைகளை சமூகத்தில நாம் என்ன பார்க்கின்றோம் ஆண்டவரத்தில் சொல்லுகின்ற இந்த உலகம் எல்லாம் என்னுடைய ஆளுகைக்குள் இருக்கின்றது என்னை பணிந்து கொள்ள நான் வணக்கம் தருவேன் அப்போல இப்போது சாத்தாதே தேவநாயக்கத்தை பணிந்து கொண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார்கள் என்று எழுதவில்லையா என்று அவரை விரட்டினார் என்று நாம் காண சந்ததி நோவா அந்த நாட்களில் இருந்தவர்களுக்குள்ளே அவர் நோவா நீதிமன்றாயிருந்தார் அவர் தேவனுக்கு பயப்படுகிறவராயிருந்தார் தேவனோடு சஞ்சரிக்கின்ற ஒரு தேவ புருஷனாக இருந்தார் அவரில் இருந்து சந்ததிகளை உருவாக்க ஆண்டு திட்டமிட்டார் அதற்கு முன்னாலே உள்ள எல்லா சந்ததிகளையும் ஓவ சந்ததிகளை அழித்து போட்டார் என்று நாம் காணுகின்றோம் அவைகளை அழித்துவிட்டு இந்த நோவாவில் இருந்து வரலாறு ஆரம்பிக்கின்றது இப்பொழுது இருக்கிற உலகத்திலே பெற்று பெருகி இருக்கிறோம் தெரியாதவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்படவில்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியே ஆண்டவராகிய தேவன் மனிதனை உருவாக்கி ஒரு பரிசுத்த சங்கதிய பூமியில் உருவாக்கே ஆதி முதல் அவருக்குள்ள திட்டம் ஆதாம் அதை இழந்துவிட்டபடி ஆண்டவர் நோயை எழுப்பினார் ஒ நான் ஒன்றில் இருந்து சந்ததிகள் உருவாகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று நோவாவுக்கு கட்டளை அதிகாரம் ஆதி ஆகும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வாக்கியத்தை நான் ஒருவர் வாசிக்கலாம் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளை அவன் செய்து முடித்தான் அவனுக்கு மகிமை உண்டாவதாக நோவா அப்படியே செய்தான் அப்படியே செய்தார்ட்டல பிரகாரம் எல்லாவது காணப்படுகிற இந்த அழிக்க போகின்றனாவுக்கு வந்து எட்டிவிட்டது அதுபடியாக சந்ததியை நான் அழித்து போடுவேன் உன்னிலிருந்து உன்னுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு சந்ததியை நான் உருவாக்கப் போகிறேன் உலகம் முழுவதும் நீ பெற்று பெருகி அப்படிப்பட்ட ஒரு சேனாய் மாறணும் என்று சொல்லி இருந்தார் இந்த நோவாவுக்கு விதித்த கட்டளை என்ன என்றால் ஒரு பேழையை உண்டாக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா வித்துக்களையும் காப்பாற்றவும் இன்னொரு சமுதாயத்தை உருவாக்கவும் ஆதி மனிதருக்கு கொடுத்த அந்த கட்டளையை நான் நிறைவேற்றவும் வேண்டுமானால் நீ ஒரு பேழை உண்டாக்கு தேவன் சொன்னபடியே அவர் செய்தார் தேவன் சொன்னதில் ஒன்று மாற்றம் இல்லை இத்தனடி நீங்களும் இத்தனடி ஆகலாம் இவ்வளவு உயரம் இத்தனை அறைகள் என்னென்ன பிரகார சனல்கள் என்னென்ன சொன்னாரோ அத்தனை அப்படியே செய்தார் செய்தார் தேவநாயக்கர் அழிக்கொண்டார் பூமியை அழிக்க மழையை கட்டளையிடுவேன் என்று நோவாவுக்கு சொன்னார் அது வரைக்கும் பூமியில மழை கிடையாது மழை என்றால் என்ன என்று நோவாவுக்கு தெரியாது அதுவரைக்கும் மூடு எழும்பி பூமியை நினைத்தது இதில் உள்ள கொடிகள் எல்லாம் அந்த பணியிலே வளர்ந்தவர்கள் தான் அதற்கு பிறகுதான் மழை பெய்தது மழை பெய்யும் வீழ்த்த போது அப்படியே விசுவாசத்தை ஏற்றுக் கொண்டார் அது ஒரு சந்தேகப்படவில்லை இவ்வளவு ஜனங்களை அழைத்து விட்டு என்ன காப்பாற்ற போகிறாரா என்று எண்ணவில்லை சொன்னது கர்த்தர் என்கிறதை மனதில் கொண்டு அவர் அப்படியே செய்தார் ஹலெலுயா ஆனபடினாலே அப்படியே தேவனுடைய வார்த்தையின்படி செய்த நோவாவுடைய சந்ததிகள் தான் என்று நாமும் இருக்கிற அத்தனை சந்ததிகளும் தேவன் கொடுத்த கட்டளையின்படி பெருகி இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் ஹலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கற்றுரை பிள்ளைகளை நோவாவை ஆசீர்வித்தார் மாதா கட்டளை மீறிவிட்டார் ஆனபடினால அவருக்கு விட்ட சாபமே அவர் மேல் பளித்தது என்று நாம் காணுகின்றோம் அண்டவராகிய தேவன் நோவை கண்டார் அன்றிருந்த மனிதர்களுக்குள்ளே அவன் ஒரு உத்தமனும் அவர் ஒரு நீதிமானும் அவன் ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு தேவ மனிதனுமாக இருந்தார் இதை தேவன் கண்டவுடனே அவரை தெரிந்து கொண்டார் அவரை தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு கட்டளை இட்டார் உண்டாக்கி தேசத்துக்கு அழிவு என்று சொன்னார் அப்படியே அவர் செய்தார் அப்படியே செய்தார் சொன்ன நிறைவேற்றி முடித்தார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்திர பிள்ளைகளை உங்களை என்னையும் கத்தர் அழைத்திருக்கிறார் நமக்கு உதித்த கட்டளை நாம் நிறைவேற்றி முடிப்பவனால் கத்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மது மூலம் செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் நல்லவராயிருக்கிறார் இல்லாவிட்டால் அதை மாறி போய்விடும் ஒரு மனிதன் உண்டு அந்த மனிதன் எனக்கு தெரியும் அவர் ஒரு புதுவர் ஆராதனையிலே கலந்திருந்தார் அவருக்கு ஒரு உன்னதமான வாக்குறுத்தத்தை அங்குள்ள பாஸ்டர் தீர்க்க தரிசனமாக சொன்னார் அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் பெற்றுக்கொண்டு அதை எழுதி பாக்கெட்ல வைத்துக் கொண்டு சொல்வார் கடவுள் என்ன படிப்படி சொல்லி இருக்கிறார் என்னை ஆசீர்வதிப்போம் என்று சொல்லி இருக்கிறார் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் என்றுதான் சொன்னாரே ஒழிய இப்படி வாக்குறுத்தம் பெற்றவர் அடுத்தாலும் என்ன எப்படி நடக்கணும் மறந்து பெரிய அந்த அவள் விழுந்தார் எல்லோருக்கும் தெரியும் வாசத்தை காட்டிக்கொண்டே அலைந்தார் இல்லை இப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் சொன்ன மரத்தின் உச்சத்தை புசிக்கும் போது மரத்தின் கனியை புசிக்கும் போது சாகவே சாவா என்று கட்டளை ஏற்றிருந்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை என்னை அழைத்திருக்கின்றார் ஆசீர்வாத்த பெற வாக்குதம் பண்ணப்பட்டவர்கள் யார் யார் உண்டோ அவர்களை பின்பற்றுவதே சாத்தானுடைய வேலை யார் யார் தேவனுடைய வெளிப்படத்தில பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமான்கள இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது அவனுடைய முழுமையான நோக்கமாக இருக்கிறது ஆனால் தன்னை காத்துக்கொள்ளும் போது தேவனால் பிறந்தவன் காக்கரன் தேவன் நமக்கு ரொம்ப தங்களை காக்கிறார்கள் நடக்கிறார்கள் கர்த்தர்வதிப்பேன் என்று திருவாக்கம் பண்ணி இருக்கின்றார் நான் அதற்கேற்ற பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும் நோவா அப்படியே செய்தார் தேவன் கட்டளைட்டவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார் மழையும் வந்தது பேடையும் மதந்தது எல்லாம் அழிந்து போனது நோவா குடும்பத்தாரம் உலகத்தில் காணப்படுகின்றது என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்திர பிள்ளைகளை உங்களை என்னை கத்திர ஆசீர்வதிக்கு அழைத்திருக்கின்றார் மூன்றாவதாக அபரகாமி கத்திராசிர்வதித்தார் அபரகாமியா கத்திராசிர் பன்னிரண்டு அதிகாரம் ஒன்று முதல் காண்பிக்கும் போதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இவர் அதை விசுவாசித்தார் இதை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார் இவருக்கு கிடையாது குழந்தைகள் இல்லாத ஆண்டவர் ஜனத்தை விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு புறப்பட்டுவா புறப்பட்டு போன பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதி ஆசிர்வதி எவ்வளவு ஆசீர்வாதம் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பூமியை கடற்கரை மணலை போலவும் பெருவாதம் காத்திருந்தார் ஒரு தேவ ஜனம் உருவாக சுத்தம் என்று முடித்தார் இன்று ஒரு தேசம் ஆபரகாட தேசம்தான் அப்படி சொல்லலாம் இஸ்ரோவே நாடு என்கிறதே ஆபிரகாமிடைய தேசம் என்று நாம் சொல்லலாம் ஆனடினாலே கருத்து அந்த ஆபரக தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படைந்தார் ஜனத்தை விட்டார் இனத்தை விட்டார் சொந்த ஜாதியை விட்டார் தேசத்தை விட்டார் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கிளம்பினார் இருபத்தி ஐந்து வருடம் பரதேசிய போல அவர் அலைந்தார் அந்த வாக்கு மேலே அவர் எப்பொழுதுமாயிருந்தார் என்று நாம் காணும் விசுவாசமாயிருந்தவர் பெற்றுக்கொண்டார் அறுபடி நாள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தனுடைய வாக்கு பெற்றிருக்கிறார் வாக்குத்த படினவர் யார் என்கிறதை சரியாக புரிந்து கொண்டு நாம் அவருக்கு பயப்பட வேண்டும் அவருக்கு பயந்து நாம் நடக்கணும் அந்த வாக்கு தத்துவம் நம்மளை நிறைவேறுவதற்கு தேவ பயம் இருக்க வேண்டும் என்று கத்து வார்த்தை சொல்லுகிறதா இங்கே பதினைந்தாம் சங்கீதத்தில் சொல்லுகின்றார் கருத்தனுக்கு பயப்படுகிற அனுபவம் வாய்ந்தவர்கள் மாத்திரம் இல்ல படித்தவர்கள் பட்டதாரிகள் மாத்திரம் குறிக்கப்பட்ட வயது வந்தவர் மாத்திரமல்ல கர்த்து பயப்படுகிற பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் கருத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் உங்களை என்னை அழைத்திருக்கின்றார் நாம் சிறியவர்களும் வயது முதிர்ந்தவர்களும் சிறியவர்களும் இருக்கின்றோம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும் அதில் இல்லையா கத்தரிக்கு பயப்படுகிற பயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை கருத்து நிச்சயமாய் ார் விட்டுவிடவே மாட்டார் நிச்சயமாய் விட்டுவிட மாட்டார் சிலர்கள் அவர் சத்தியமாய் சத்தியமாய் சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார் நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக புருஷனாக அவர் இருந்தார் அவருக்கு பிள்ளைகள் இல்லாத காலத்திலேயும் ஆண்டவர் அவருடைய வாக்கு அப்படியே அவர் நம்பினார் அப்படியே அவர் விசுவாசித்தார் விசுவாசித்து அவர் கடந்து போகிறார் என்று நான் உங்கள் பிள்ளையை அந்த பிள்ளைக்கு அங்கே படிப்புக்கு வசதி இருக்குமா என்ன ஒன்று புறப்பட்டு சென்றார் என்று நாம் காணபடி காரியம் என்ன என்றார் ஆதாம் தேவனுடைய மீறினால் தேவனுடைய ஆசீர்வாத்தை செய்தார் தேவன் சொன்னபடியே அவர் அப்படியே செய்தபடினாலே நோவா சந்ததி முழுவதும் பரவி இருக்கிறது அத்தனை ஜாதிகளும் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எல்லாமே நோவனுடைய பிள்ளைகள் பரம்பரைகள் தான் இன்று உலகத்திலே பெருகி ஓடி இருக்கிறது இடம் போதாமல் இப்போ ஆட்டோரங்களையும் குளத்தோரங்களிலேயும் வயக்காடுகளிலும் வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் ஒரு பக்கம் இல்லாத வீடுகளை வருகின்றது அப்படி பெருகிட்டு என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றலை பிள்ளைகளை நாமும் கர்த்தனுக்கு பயந்து கர்த்தனுடைய சொல்லின்படி நாம் ஜீவிக்கும் போது நமக்கு இந்த ஆசிர்வாதம் உண்டு நிச்சயமாக ஆசிர்வதிக்க ஆண்டு அழைத்திருக்கிறார் நாம் ஆசீர்வாதமாக இருக்க தேவனுடைய சொல்லின்படி ஜீவிக்க ஆண்டவர் உதவி சுவராக ஆதாம் இழந்தார் அப்ரஹாம் நோவா தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் ஆபரக கர்த்தர் சொல்லின்படியே அவர் நடந்தார் இல்லையா இல்லையா கர்த்தர் சொல்லுகிறபடியே அவர் செய்தார் என்று நாம் காணுகின்றோம் பிள்ளையை கொடுத்த பிறகும் அவர் சொன்னபடியே செய்தார் என்று நாம் காணுகின்றோம் ஆண்டவன் ஆகி தேவன் ஆசிர்வதித்து ஆபரகாடைய சந்ததிகள் இன்றும் உலகத்தில் ஒரு வல்லரசாக இருக்கும் முடியாத கத்தர் பண்ணியிருக்கிறார் என்று அறிந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக அலேலோயா அலேலோயா அலேலு நான்காவதாக ஈசாக்கை பற்றி நாம் பார்க்கின்றோம் ஈசாக்கே இவர் இருபத்தி ஐந்து பதினொன்றே வாசிங்களா ஆதியாக இருபத்தி ஒன்று வசனம் பதினொன்று இருபத்தி ஆபிரகாம் மறித்தபின் தேவன்வன் குமாரநாய ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்னும் துறவுக்கு சமயமா ஈசாக்கு கூடியிருந்தார் காலத்திற்கு பிறகு ஆசீர்வதித்தார் இந்த ஈசாக்கு ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் என்று ஈசாக்கின் பயபக்தி ஈசாக்கை பற்றி எழுதியிருக்கிறது ஈசாக்கு அப்படி ஒரு பெயர் சுட்டப்பட்டிருக்கிறது அப்படி தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக அவர் இருந்தார் என்று நாம் காணுகிறோம் உதாரணமாக அதாவது அவருக்கு பண்பாக்க சென்றிருக்கின்றார்கள் நடந்து அவருக்கு பெண்பாக்கே ஆள் போயிருக்கிற கொஞ்சத்திலே பெண் அழைத்துக் கொண்டு வருவார்கள் எவ்வளவு பயபுக்துரிய மனிதன் இருப்பார்கள் அதுக்கு வண்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ண அதாவது நண்பர்களை கூட்டி சந்தோஷப்பட வேண்டும் இல்லை அவர் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தார் அவர் தியானம் பண்ணுவதற்காக அவர் மனாந்திரத்துக்கு சென்றார் ஒரு உலக பச்சற்ற ஒரு தேவனுடைய மனிதன் அவர் தேவனுக்கு பயப்படுகிற ஒருவர் என்று நாம் காணுகிறோம் இவருடைய காலத்தில் ஒரு சோதனை வந்தது பெரிய பஞ்சம் ஏற்பட்டது நாட்டில் இந்த பஞ்சம் ஏற்பட்ட போது இவர் பிழைப்புக்கு எதிர்த்துக்கு போகலாமா தண்ணீர் இருக்கிற தேசத்தை செழிப்பு உள்ள பார்த்து போகலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் அவருக்கு கட்டளையிட்டார் வேண்டாம் ஈசாக்கு சொன்னார் என்று நாம் காணுகிற வாசனையே அதிகமாக இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கலாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாடி காலத்தில் தரிசனமாக எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த அவனுடைய சந்ததியாகிய ஒன்னையும் இந்த தேசத்தில் கீழ்படிந்து அப்படியே அப்படியே செய்தார் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாழ்க்கை அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசிர்வதித்தனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலமடைந்த தேவனுக்கு மயமண்டாவதாக அருமையான கர்த்தன பிள்ளைகளை விவசாய கூலி வேலை செய்கிறவர்களா இருக்கலாம் நான் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்கிறவர்களா இருக்கலாம் நாம் எந்த வேலை பார்க்கிறவர்களாயும் இருக்கலாம் கர்த்தி கேட்க வேண்டும் ஆலோசனை கேட்டு அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும் நாம அண்ணவரே இப்படி நான் கேள்விப்படுகிறேன் அந்த தேசம் சளிமையாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள் மிருக ஜீவனை காப்பாற்ற விவசாயம் பண்ண நான் அந்த தேசத்துக்கு போய்விடுகிறேன் என்று போய்விட்டு அங்கே போய் கத்து ஒரு மனிதன் கேள்விப்பட்டிருந்தாலும் போகலாமா அந்த இடத்துக்கு போகலாமா போகலாமா என்கிறதை அதே ஆலோசனை வேண்டும் தேவாலோசனை இல்லாமல் சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டார்கள் என்றால் ஆசிர்வதிப்போம் என்றும் விடுதலை உண்டாக நன்மை உண்டாக தக்கதான ஒரு ஆண்டு என்றும் இருக்கின்றார் என்றால் அவர் சொல்லுகிற முடியாது என்பதல்ல பெற்றிருக்கை கொள்ள வேண்டும் கேட்டு செய்ய வேண்டும் தேவாலோ என்றால் அதை மீறக்கூடாது அவைகளை அப்படியே செய்யும் போது கருத்தர் இன்று விவசாயிகள் குடிப்போம் ஐந்து மேனி காணலாம் அதற்கு மேலே காணுவதா இரு பலன் பெற்றார் ஈசாக்கு ஆனால் இப்படி எல்லாருமையான கற்றை பிள்ளைகளே நாளிலும் நாம் தேவாசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஹலே லோய்யா ஹலே லுய்யா அதான் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும் எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும் கற்றடை வார்த்தை கட்டடாய சுருசு சுவாச எப்படி என்று கத்திர திருவாக்கு சொல்லியிருக்கிறது கர்த்தரே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகின்றார் அந்த வார்த்தையெல்லாம் நம்மளே நிறைவேறுவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது ஆதாம் ஏவாடுதான் தப்பு பண்ணினது அதை சார்ந்துதான் ஆதாம் பாவம் ஆனால் ஆதாம் இடத்துல தான் கேள்வி கேட்கப்பட்டது என்று நாம் காணுகிறோம் நம்முடைய குடும்ப மீட்புக்கு நாம் தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று அண்டவராகிய தேவன் விரும்புகின்றார் அலே லுயா அலே லுயா அடிக்கடி ஒரு தாயார் வந்து பாஸ்டத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள் என்னுடைய மகள் என்னை வாடி போடி என்று பேசுகிறாள் என்று சொன்னார்கள் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் இவ்வளவு ஆடி என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி அது முடித்து விட்டார்கள் அப்ப சொன்னார்கள் சரிதான் நீங்க போய் உங்க அம்மா வாங்க அம்மா போங்கம் பேசவுங்களை வாங்க என்று சொல்லும் என்று வசனங்களை படிக்கிறோம் நான் உனக்கு தேவனாய் கருத்தருடைய சதத்திற்கு கவனமாக சவி கொடுப்பாய் கீழே சொல்லப்படுகிற வார்த்தைகள் வந்து உனக்கு பள்ளிக்கும் ால் இந்த காரியெல்லாம் பலிக்கும் இல்லாவிட்டால் பலிக்காது அருமையால் அருமையாருடைய கருத்து ஆசிர்வதிக்கு சித்தம் கொண்டிருக்கிறார் தீர்க்க தரிசம் சொல்லுகிறார் ஆசிர்வதிக்கு கட்டளை பெற்றேன் ஆசிர்வதிக்கிறேன் கட்டளை பெற்றிருக்கிறேன் சபிக்க கட்டளை பெறவில்லை சாபம் போட நான் கட்டளை போறவில்லை நான் பெற்றிருக்கிற கட்டளை ஆசிர்வதிக்க எல்லோரையும் ஆசீர்வதிங்க ஒரு வீட்டுக்குள்ளவேசிக்கும் போது அந்த வீட்டை என்ன செய்யணும் ஆசிர்வதிக்கத்தான் சொன்னார் ஆனால் அதுக்கு வர உள்ளது காரியம் அது ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தாலும் கூறின சமாதானம் அங்கே நிற்கும் இல்லாவிட்டால் உங்களிடத்துக்கே திரும்பி வந்துவிடும் சொல்லி அருமையான கத்திர பிள்ளைகளே இந்த நாளிலே ஒரு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்றால் ஆதாவுக்கு தேவன் சகல சௌரியங்களையும் செய்து கொடுத்து ஒரு அருமையான தோட்டத்தை கொண்டு பண்ணி அங்கே கொண்டு வைத்தார் ஒரு நிபந்தனை வைத்தார் இதை எல்லாம் அனுபவித்துக்கொள் எல்லாம் உனக்கு தான் ஆனால் இந்த ஒரு காரியத்தையும் செய்யாது என்று சொல்லியிருந்தார் அந்த காரியத்தையே சத்துரு செய்ய வைத்தான் அதுதான் நடக்கிற காரியம் தாங்களாக செய்ய மாட்டார்கள் சத்துருக்கு செவி கொடுக்கிறதுனால மனிதன் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ உணர்வின் மூலமாகவோ இந்த மாம்சத்தின் வழியாகவோ சத்துரு கிரிய செய்ய ஆரம்பிப்பார் நாம் இடம் கொடுக்க கூடாது நீ ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறா என்று நாம் பதில் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தடி திருவாக்கு சொல்லுகிறதுக்கு மயிர் உண்டாவதாக அருமையான கத்திர பிள்ளைகளை நாடில் கத்திரம ஆசீர்வதிக்க எல்லோரையும் ஆசிர்வதிக்க அவர் விரும்பி இருக்கிறார் அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார் ஆன அப்படினால ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க வேண்டும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கின்றவர்கள் அதற்கின்ற பிரகாரம் நடந்து கொள்ளதாக நாம் செய்ய வேண்டும் செய்யும் போது அந்த ஆசிர்வாதம் நமது மேல் வந்து நமக்கு பலிக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினா ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு விரும்புவோம் விரும்புவோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம் இவர் ஆசீர்வாதத்தை விரும்பினார் ஒன்று நாளாக நான்காம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் வியாபேச குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம் தேவனை நோக்கி தேவரே என் எல்லையை பெரிதா தேவரீர் என்னைதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து உமது கரம் என்னோட இருந்து என்னை துக்கப்படுத்தாத என்று வேண்டிகொண்டான் அவன் அருளினார் ஆசீர்வாத்தான் விரும்ப வேண்டும் ஆசீர்வாத்த விரும்புகிற ஒரு தேவ ஆலோசனை வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி வைத்துக் கொள்ளும் போது நிச்சயமா ஆசீர்வதிக்கத்தான் அழைத்து இருக்கிறான் எவ்வளவு ஆசீர்வாதம் இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசிர்வாத்த வரிசைக்க மாட்டேனோ என்று மனுஷன் சொல்லல சேனையினர் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார் என்ன திருவாக்கு சொல்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் என்னை சோதித்து பாருங்கள் இடம் கொள்ளாமட்ட ஆசீர்வாத்த வரிசைக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று விரும்புகின்றார் செய்தார் ஆண்டு விரிதாக்கும் என்றெல்லாம் அவர் ஜம பண்ணுகிறார் அவர் இந்த வீட்டிலே அவர் கஷ்டப்பட்ட பயன் என்று தெரிகின்றது யாபேசுடைய தாயார் அவனை பெற்றபோது வாசிக்கும் சோதர கனம் பெற்றவனாக இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் பெற்றே பெற்றாங்க வீட்டில் பயங்கர கஷ்டம் இன்னொரு பையன் வந்து பிறந்துட்டான் என்று பிறக்கும் போதே துக்கத்தோடு இன்னொரு பிள்ளையா என்று அவர்கள் துக்கத்தோடு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் பெற்றெடுத்தார்கள் சோதரிகளுக்கு இடங்கள் வேண்டும் கூடி இருக்கிறதற்கு எப்படி நாள் ஆண்டு என்னுடைய எலுகை விரிவாக்கும் என்னை ஆசிரியம் துயங்கி என்னை துக்கப்படுத்த காத்தரணும் ஆசிர்வாதத்தை அவர் கேட்டார் என்று நாம் காணுகிறோம் நம் ஆசீர்வாதத்தை கேட்டால் நமக்கு நோக்கி தேவை நினைச்சுவார் ஆசிர்வாதத்தை சாபத்தை விரும்பினான் சாபத்தை விரும்பினால் அது வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது தூரமாய் விளை ஆசிர்வாதத்தை விரும்பாமற் போனால் என்னை துக்கப்படுத்தாதுவாதத்தை தேட வேண்டும் ஆசீர்வாதத்தை தேடினால் அது நமக்கு கிடைக்கும் தேடாவிட்டால் தூரமாய் விலங்கி போய்யா ஜெவமண்ணுங்க நினைக்கிறேன் ரொம்ப நெருக்கம் ஜாஸ்தி ஆயிட்டு என்பதை தாக்க பிடிக்காது விரும்பினால் அதுதானே நமக்கு கிடைக்கும் எதை விரும்புறோமோ அது கிடைக்கும் ஆசீர்வாத்த விரும்பினால் ஆசீர்வாதம் கிடைக்கும் தேவடி மனிதர்களிடத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மனித இடத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன கத்தனை பண்ணுங்க நெருக்குகளை மாற்றும்படியாக ஜெவம் பண்ணுங்க பாரமாயிருக்கிறது இதுல எனக்கு ஒரு விடுதலை அடைக்கும்படியாக ஜெவம் பண்ணுங்கள் என்று கேட்கலாம் மற்றபடி உள்ள காரியங்களை நாம் கேட்கும் அது நல்லது என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ராம் தேவனுடைய பார்வையிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தராகிய தேவன் விரும்புகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆசிர்வாதத்தை விரும்புகிறவர்கள் அதை கேட்ட பிரகாரம் நடக்கணும் சுரசாமியா பிறவை நாங்கள் சென்றிருந்தோம் எங்கிற கோடைகாலம் சொல்லுகிற வார்த்தை வந்து நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதற்காக தான் இந்த திருஷாந்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு இந்த நேரத்தில் வருகிறது கேட்டுக்கொள்ளுங்கள் தேவனுக்கு மையமை உண்டாவதாக அங்கேயே சென்று இருந்தோம் அப்போது ஒரு பெரிய நிலச்சுவான் நம்முடைய சுவாசி அவருடைய தோப்பு பெரிய பெரிய தின்னத்தோப்புகள்லாம் அவருக்கு இருக்கிறது ஆங்கேங்களை அழைத்து சென்றார் அழைத்து சென்று ஒரு இடத்துல உட்கார் வைத்து விட்டு தென்னத்தோப்புலேயே இழங்கி குடிச்சிட்டு வரலாம் யாருன்னு கூட்டு போனார் அங்கே ஒரு ஜெபமும் பண்ணணும் என்றும் சொன்னார் சாரி என்று போகும் ஒரு இது கிணற்று பக்கத்தில் உட்கார அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் நிறைய மரம் நிற்கிறது நல்ல நல்ல மரங்கள் ஒரு பேடு புறா காய்க்கிறதெல்லாம் பேடுது அங்கே கேட்கக்கூடிய ஒரு அந்த மரத்தை காட்டி இந்த மரம் இப்போ காய்க்கிறதெல்லாம் பேடாக காய்க்குதுயா இதை கடவுளுக்கு என்று சொன்னார் நிறைய மரம் நிற்கிறது தோப்புல நிறைய மரம் நிற்கிறது இந்த மரத்தை கடவுளுக்கு கொடுத்துருந்தேன் நீங்க ஜோமனி எடுத்துக்கிடுங்க நல்லது எங்க காய்ச்சினா பிறகு கடவுளுக்கு அது காய்க்கிறது பிறந்த கடவுளுக்கு தான் எப்படி காய்க்கும் அது எப்படி என்னும் பேடு ஜாஸ்தியை காய்க்கணும் தேவனுக்கு இழிவானது நசல் கொண்டதையும் தேவனுக்கு செலுத்தக்கூடாதுன்னு தெரியாதோ தெரியாது தெரிந்ததோ தெரியாதோ அப்படி என்று ரொம்ப திடுக்குனு அப்ப அப்பயே சொல்றாங்க பாஸ்ட இல்லை கர்த்தரை அங்கீகரிக்கவில்லை உங்கட்டத்தை கேட்கவில்லையே ஒன்றும் கேட்கவில்லை அவருக்கு வேண்டும் ஒன்று தேவனா எடுத்துக் கொள்வாரு அவர் உம்மிடத்துல நான் கேட்க போறார் இந்த பேருள்ள மரத்தை எப்படி கடவுளுக்கு கொடுத்தீர் அந்த தொடர்ச்சியில் அவங்களுக்கு எப்படி வந்தது கடவுளை அவ்வளவு மோசமானவரா என்று சொல்லி அவரு எச்சரித்து விட்டு ஜெவம் பண்ணிவிட்டு ஜெவம் பண்ணி கர்த்தாவே சுத்தமாக மரம் காய்க்கட்டும் சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் மறு வருஷம் அதே கோடையில் அங்கே சென்றோம் துக்கத்தோடு அழைத்து சென்றார் ஒரு மரமும் இல்லை எல்லாம் பட்டு போய் இதெல்லாம் நடந்த சம்பவம் ஊழிய காலத்தில் அனுப்படினால் கற்றபடிகளே ஆசிர்வாதத்தை தேடினான் தூரமாய் சாபத்தை விரும்பினான் சாபம் வந்தது என்று சொல்லியிருக்கிறது தேவன் சர்வலமல்லவர் அவருக்கு செலுத்துறவைகளா கொடுமையானவைகளும் நெசல் இல்லாததும் ஊரமற்றதுமாக இருக்க வேண்டும் என்று யாரைய வாக்கு சொல்கிற நான் சோற்றுக்கிறேன் இல்லை இல்வையா இல்லை இலவியா இந்த முடத்தில் நிறைய பேர் ஜெவம் பண்ண பிள்ளைகளெல்லாம் அழைச்சிட்டு வருவாங்கல்ல ஐயா இவனுக்கு படிப்பே வரமாட்டேங்கய்யா ஒன்றுமே மண்டல ஏறலை ஆனால் இவனை ஜெவம் ஊழியத்துக்கு எடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க மற்ற நல்ல பையன் நிறையா அது ஒரு பையனுக்கு சரியாக படிப்போம் இல்லை அப்போ ஊழியன்னு சொன்னால் அவ்வளவு என்ன கீழ்த்தனமான ஒரு வேலையா இது தேவனுடைய வேலையல்லவா ஆனால் அப்படினால வயிற்றெல்லாம் நிறைய உண்டு அப்படின்னால இங்கே கத்துடைய ஆசிர்வாதத்தை யாவே தேடினார் யாவே கர்த்தனத்தில விண்ணப்பம் பண்ணினார் யாபேஸ் ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டப்பட்ட பையன் என்று நமக்கு தெரிகின்றது அவருக்கு நிறைய உடன் பிறந்தவர்கள் இருந்திருப்பார்கள் என்றும் தெரிகின்றது ஆன அப்படின்னால அவர் தனக்கு என்று கேட்காம சேர்த்து அவர் கேட்டார் எலுகை விரிவுபடுத்தும் இறைவனையே எனக்கு சகாயம் செய்ய முடிய கூட இருக்கட்டும் மேற்கொண்டு தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது குடும்பத்துடைய பாரம் கஷ்டம் என அமழ்த்திவிடக் கூடாது என்று அவர் ஜபம் பண்ணினார் தேவன் அந்த பிரகாரம் அவரை ஆசீர்வதித்தார் அறுபடியால் அருமையான கற்றலை பிள்ளைகளை உங்களையும் என்னையும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாக அழைத்திருக்கின்றார் நம் ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இறைவனாக கருத்து விரும்புகின்றார் உண்மை உள்ளவர்களை கருத்தரை ஆசீர் என்று சொல்லுகின்றார் நீதிபதிகள் பெறுவான் ஐஸ்வரிய தீவிர உள்ள மனிதன் கருத்தரால் ஆசிர்வாதத்தை உண்மை உள்ள மனிதனை கருத்தரை ஆசீர்வதிப்பார் அப்படின்னால என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நான் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் என்னுடைய தேவன் ஆகிய கருத்து என்னை நம்முடைய ஊழியத்துக்கு என்று அழைத்தார் என்னுடைய குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம் அதன் மத்தியிலே என்னை கருத்து நம்முடைய ஊழியத்துக்கு என்று அழைத்தார் நான் கத்திய ஊழியத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கவில்லை அதற்கு முன்னால் எனக்கு உண்டு எனக்கு அழைப்பு உண்டு எனக்கு உள்மனதிலேயே கற்பனையில் தோன்று மகாதிரியை நிறைய வெளிப்படுத்தல்கள் எல்லாம் வரும் பிற்காலம் எப்படி இருக்கும் என்கிறதை பற்றியெல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட காலத்தில் கத்திரனை ஊழித்து கிடைத்தான் நான் ஒரு திட்டத்தோடு கட்டிடத்தில் கத்தருக்கு ஒரு பதில் சொன்னேன் எனக்கு தெரிந்த அளவுக்கு சொன்னேன் நான் ஆறு நாள் வேலை செய்து சம்பாதித்து ஏழாவது நாள் எங்கேயாவது கோயில்களில் போய்யாவது வீதிகளில் போய்யாவது நான் மருமையை பற்றி பிரசனை சொல்லுவேன் என்னுடைய அனுபவத்தை ஒட்டி நான் மருமையை பார்த்தபடினால அதை நான் சொல்லுவேன் ஆண்டு வர என்று சொல்லி தீர்மானம் பண்ணினேன் அப்படி முழு நேரமும் என்னுடைய சேவை செய்ய வர வேண்டும் என்றால் நான் சின்ன பையனாக இருபத்தி நாலு இருக்கும்போது தேவனுக்கு மைமை உண்டாவதாக அப்போ கர்த்தர் எனக்கு சொன்னார் அப்போது நான் அதை மறுக்க வேண்டியதாக என் அதை சரியாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது கர்த்தர் என் நடப்பித்தக்கிறீ என்னுடைய கையுங்காலும் விளங்காமல் ஒரு வாரம் படக்கில் இருந்தேன் தேவனுடைய பரிசுத்தன் நாமத்திற்கு மயம உண்டாவதாக அதன் பின்னர் என்னுடைய பெற்றோர்கள் அதை தெரிந்தேன்னே என்று கேட்டார்கள் அப்போ நான் உதவிகளை பற்றி சொல்லும்போது கையுங்காலம் விளங்காமல் படக்கில் இருக்கிறத விட தேவனு கூட செய்வது உத்தமம் என்று ஒப்புக் கொடுத்த பிறகு நான் பிழைத்தேன் இந்த திருப்பணியை செய்கின்றேன் ஆனால் அப்படி அதையானவர்களை உங்களுக்கும் கட்சராய் தேவன் சொல்லுகிறவர்களை செய்யுங்கள் அதன்படி நீங்கள் செய்யுங்கள் இல்ல அவர்கள் ஒன்றும் செய்ய நம்மால் இயலாது கத்திரமை ஆசீர்வதிக்கு ஆலோசனை அவர் தரும்போது அதை ஏற்றுக்கொண்டு அந்த பிரகார நம் அவர்களை அந்த ஆசீர்வாத நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்வோம் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால அந்தவர் ஆகி தேவனுக்கு மைமண்டாவதாக ஆதி மனிதனை படைத்துவிட்டு அவனை ஆசீர்வதித்தார் அலேலையா அலேலொய்யா அலேலொய்யா பெற்று பெருகி பூமியை நிரப்பு நிரப்புங்கள் என்று சொன்னார் அடுத்தபடியாக தந்த ஆலோசனை அவர் மீறினாலும் தோல்வியடைந்தார் என்று நாம் காணுகிறோம் இந்த யாபேஸ் இந்த கர்த்தரே கர்த்தரத்தில் வேண்டுதல் சொல்வது அவர் என்ன பண்ணினார் கனம் பண்ணினார் என்று ஒன்று நாளாகவும் நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம் ஒன்று நாளாகவும் நாலாம் அதிகாரம் வசனம் ஒன்பது யாபேஸ் தன் சகோதரர் பார்க்கலும் கனம் பெற்றவனாக இருந்தான் அவன் தாய் அவனை துக்கத்தோடு அவனை பெற்றான் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்ன சொன்னார் தேவனிடத்தில் தேவன என்னை ஆசீர்வாதம் என்று கேட்டார் யாபேச என்ன பண்ணினார் அவர்களை என்ன செய்யும் கணம் பண்ணும் அவர்களை உயர்த்தும் பெரிய ஆட்களாக மாற்றும் சாதாரண ஒரு சின்ன பையனா இருக்கலாம் அதான் அவரு நேற்று பண்ணினார் ஒரு நரிக்குறவர்களிலிருந்து ஒரு பையன் சந்திக்கப்பட்டிருக்கிறான் ஊட்டியில் அடிப்படை ஊழிய ஊழியக்காராக இருக்கிறான் ஆளை பார்த்த ஒரு சின்ன பையனாக இருக்கிறான் அந்த மேடையில் நிற்கும்போது இவன் என்னத்த என்னத்தை என்னத்தை சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எண்ணத்தக்கிறாக இருக்கும் படத்த சாட்சியை கேட்டால் எல்லோரும் அசரக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிப்பட்ட நிலையில் அவனை கணம் பண்ணினாரான் இல்லையா இல்லையா என்றால் காட்டில் கிடைக்கிற இட சுட்டு சாப்பிட்டுட்டு காட்டில் கிடக்கிறவங்க அவங்களை கர்த்தர் ஆசீர் வைத்தனால அவன் எப்படி ஆயிட்டான் கணம் பற்றி ஆயிட்டான் அவன் சாட்சி மருத்துவர்கள் எழுப்பின இப்படி எல்லாம் அதாவது கர்த்தரில் இருந்து நடப்பித்த கிரியைகளை மக்கள் கேள்விப்பட்டவுடனே அவருடைய உருவத்தை மறந்துவிட்டார்கள் அவரில் இருக்கிற தெய்வீகத்தை கண்டு அவரை கனமழினார்கள் யாவது இடத்துல எப்படி கேட்டால் கர்த்தர் அவரை கனமழினார் உங்களை என்னை ஆசீர்வதிக்கும் சொல்லி இருக்கிறார் ஆசீர்வாதம் தடுக்கிறதுக்கு ஆலோசனை வருகிறது என்று எதிர்க்க வேண்டும் ஆசீர்வாதத்தை தான் தேட வேண்டும் சாபத்தை தேடக் கூடாது அந்த செய்வோம் குடும்பத்தி அவர் ஆசீர்வதிக்கத்தான் அழைத்திருக்கிறார் மனதில் வைத்துக் கொண்டு கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்கவில்லை என்னை எப்படி வைத்து விட்டார் என்று யாரையும் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க அழைத்திருக்கின்றார் அந்த ஆசிர்வாத்தை எதிர்பார்ப்போம் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தேவனுடைய ஆலோசனை விரும்புவோம் கேட்போம் அவைகளுக்கு கேள்படிவோம் அப்படி நடக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் முதலாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது இங்கே நாம் விதமாக காணுகின்றோம் இங்கே ஒரு தம்பதி இருந்தார்கள் இவர்களுக்கு அங்கீகாரம் வரைக்கும் குழந்தைகள் இல்லை அவர்கள் எதிர்பார்த்தார்கள் தேவரிட்ட கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஒழுங்காக கை கொண்டார்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் வாசிய தேசத்தின் ராஜாவாகிய நாட்களில் அவன் மனைவி கத்திரிட்ட கற்பனைகளின் படியையும் நியமங்கள் வயது காலமாகிவிட்டது என்ற போதிலும் அவர்கள் குழந்தைகளும் இப்படி இருந்த போதிலும் கற்பனைகளையும் ஒழுங்காக கை கொண்டு நடந்து குற்றமற்றவர்களாய் நடந்து நீதி வயது சென்றவர்களும் இருந்தார்கள் அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சன்னதியிலே ஆசாரிய ஊழியன் காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான் தூபம் காட்டுகிற ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பெயருவாள் பெறுவது எப்படி சில மாதங்கள் பார்த்துவிட்டு ஒன்றை காணவில்லையே ஐயோ நான் இந்த காரியங்கள் கற்பனை ஒன்று கிடைக்கவில் சோர்ந்து போகாமல் கற்பரிட்ட கட்டளை கற்பனைகளையும் கை கொண்டிருந்தார்கள் நம்பிக்கையற்ற ஒரு வேலை தேவதூதன் சொன்ன அவருக்கு நம்ப முடியாத ஒரு அளவு அதாவது அவர்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துதான் இருந்தார்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கற்பனைகளை கை கொண்டார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தூதன் வந்து தோன்றிய அவருக்கு இது எப்படி என்று ஒரு திகைப்பாக இருந்தது அவருடைய நோக்கமெல்லாம் கர்த்தரிட்ட வார்த்தைகளை கை கொள்வதாகவே நோக்கமாக இருந்தது நோக்கம் முழுவதும் தேவன் சொன்னதை செய்ய வேண்டும் அவர் தமக்கு சுத்தமானவர்கள் செய்வார் அவருடைய என்று இருப்பதே தேவன் பொக்களுடைய பிள்ளைகளுடைய அழகு என்று நாம் காணுகின்றோம் அப்படியே அவர்கள் செய்து கொண்டு வரும்போது கர்த்தர் இப்படி வாக்கு கொடுத்தார் வயிற்றில் ஒரு குமாரன் பிறந்தார் அவர் பேர் யோவான் அவர் தான் அவ்வளவுரிய ஆசீர்வாதம் அருமையான கற்றலை பிள்ளைகளே உங்களையும் என்னையோ ஒவ்வொரு வகையிலையும் ஆசிர்வதிக்க கத்தர் விரும்பி இருக்கின்றார் இல்லையே லோய்யா பெறுவதற்கு நாம் அறிய வேண்டிய காரியம் கற்பனைகளை ஒழுங்காக கை வேண்டும் தேவனுக்கு மைமை உண்டாகும் தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே தேவாசுராத்தை பெற்றுக்கொள்வதற்கு பலி அதற்கு மாறாக எந்த வகையில் ஆலோசனை வந்தாலும் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை நமக்கு சாதகமான போல் அவைகள் இருக்கும் அவைகளை எடுக்கக்கூடாது அதாவது நீங்கள் தேவர்களை போல் ஆகிவிடுவீர்கள் என்று எண்ணி அவர் இந்த மரத்தின் கறியை பிசிக்கக்கூடாது வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னான் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார நான் அப்படினாலே அங்கே தோல்வியாகிவிட்டது அந்த அந்த காரியத்தை கற்று நோவாவின் காலத்தில் நடப்பித்தார் இளையலுயா நோவாய்கிட்ட சொல்லி நீ பெற்று பெரிய பூமியை நிரப்பணும் உலகத்தை ஆண்டு கொள்ளணும் இன்னைக்கு வா என்று சொல்லி நோவை அழைத்தார் அந்த நோவா மூலமாக உண்டான சந்ததி என்று உலகத்தில் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் பெருகிற்று என்று நாம் காணுகின்றோம் இளையலுயா இளையலுயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆனபடியால் நாம் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருந்து தேவாசுரா பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருப்போம் கர்த்தரமை ஆசிர்வதிப்பார் நீதிமொழிகள் பத்தாதி ஆறாவது கூட விடலாம் நீதிமொழிகள் பத்து நீதிமானுடைய சிறசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் கொடுமையோ துன்பாக்கூடிய வாயை அடைக்கும் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக கர்த்தராய தேவன் தம்முடைய மனிதர்களை நீதிமான்களை ஆசிர்வதிக்க விரும்பி இருக்கின்றார் நீதிமாள நடந்து கொள்வோம் நீதிமான்களாக கத்திரம் ஆக்கியிருக்கின்றால் தொடர்ந்து இந்த நீதியின் வழியை விட்டுவிடாமல் இதை பற்றி கொள்ள தேவ நம்ம எல்லோருக்கும் அறுக்கிறகம் செய்வாராக நீதிமானுடைய சரசன் மேல் கத்தனை ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் நம்ம எல்லோரையும் நீதிமன்ற்களாக ஆக்கியிருக்கிறார் நம்ம அத்தனை பேர் யார் யார் ஞானஸ்தானம் பெற்று யார் யார் பிரசுத்தாயி பெற்றிருக்கின்றவோ அத்தனை பேரும் நீதிமன்ற்கள் நம்முடைய சிறசின் மேலே கருத்துவாதம் என்ன சொல்லி இருக்கிறாரோ அவைகளை மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய சபை மூன்று பார்